الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم ما بعد يقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا فو أنفسكم وأهليكم نارا وخودها الناس والحجارا عليها ملائكة غلاب شداد لا يعسون الله لا يعسون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون فَقَالَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَلْتَنْظُرْ نَفْسٌ مَّا قَدَّمَتْ لِغَدٍ سَيَقُولُ اللَّهُ النَّدِيمُ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ لُصِرْتُ بِالشَّبَابِ وَقَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَيُّهَا مَلَّم يَرْحَم صَغِيرَنَا وَيُقْتِل كَبِيرَنَا وَيَعْرِف لِعَالِمِنَا حَقَّهُ فَلَيْسَ مِنَّا هَوْكَ مَا قَالَ تَعَالَى اللهُ عَلَيْهِ وَسَلَّم بِهَل أَنئْتُم اللهَ سُبْحَانَهُ وَتَعَالَى وَرُسُلَهُ يُرِيدَكُمْ سَلاَمٌ سَلاَمٌ إِلَى النَّبِيِّ مُحَمَّدٍ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَأَرْسَلَ مِيدُمْ அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாவின் நன்னதியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாபக அனுபவத்தால எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளையும் மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தளர்ந்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தப்புவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் பொதுவாகின்றும் அல்லாவின் நல்லே ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் ஆண்டின் அவுவல் மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் கனிமானவர்களே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அற்புதங்களை பண்பாடுகளை நவியவர்கள் சமூகத்திற்காக செய்த தியாகங்களை எல்லாம் பேசியவர்களாகவும் கேட்டவர்களாகவும் இந்த மாதத்தை நாம் கழித்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே நவியர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கவனம் செலுத்திய இரண்டு சாரார்தான் சிறுவர்களும் வாலிபர்களே நபியவர்களுடைய வயது நமக்கு தெரியும் அவர்களுக்கு நாற்பது வயதில் நபிப்பட்டம் கிடைத்தது அறுபத்தி மூன்றாவது வயதில் நபியவர்கள் அல்லாஹுடைய முடிவின்படி இவ்வுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் இந்த நாற்பது வயது என்பது நம்முடைய இந்த காலத்திலே நோய்களை சாட்டாக சொல்லி பல்வேறுபட்ட உடலியல் ரீதியான குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான சொல்லி நம்முடைய இயல்பு தன்மையிலும் குணத்திலும் பண்பாட்டிலும் மிக மோசமாக நடக்க ஆரம்பிக்கின்ற காலம் ஆனா நபியருடைய பண்பாட்டின் நபித்துவ பண்பாட்டின் ஆரம்பமே நாற்பது வயது நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் நாற்பது வயதாக மாறி இருக்கிறது நாற்பது வயது தாண்டிவிட்டால் நான் சுகர் பேஷண்ட் நான் எனக்கு பிரெஷர் இருக்கிறது எனக்கு அந்த நோய் இருக்கிறது இந்த நோய் இருக்கிறது எனக்கு கடுமையாக கோபம் வரும் எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை மனைவி பேசினாலும் கோபம் பெற்றோர் பேசினாலும் கோபம் பிள்ளைகள் பேசினாலும் கோபம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் நாற்பதுக்கு பின்னால் அடைகிறோம் என்றால் நபியவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்புமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம் கண்ணியமானவர்களே நாற்பது வயதிலே நபித்துவம் கிடைத்தவர்கள் நபி செல்ல அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் சிறுவரோடு போன்று வாலிபரோடு வாலிபர் போன்று வயோதிபரோடு வயோதிபருடைய உணர்வை மதித்து அதற்குதுவாக பெண்களுக்கு திரை கண்டால் பெண்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கேற்றவாறு கனிமனோளாறு உள்ளவர்கள் நம்முடைய பாசையை சொல்றதாக இருந்தால் பைத்தியகாரர்கள் மடையர்கள் மௌத்திகத்தன்மை உள்ளவர்கள் அவர்களோடு கூட அவர்களுடைய நிறைவை சமாளித்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த நபித்து பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்றால் கண்ணியமானவர்களே இந்த பண்பு இன்று மிக கீழ்தரத்தில் இருப்பது மிக கவலைக்கூடிய உடையம் கண்ணியமானவர்களே என்னுடைய பிரதான தலைப்பை சொல்லி ஆரம்பித்தால் ஆரம்பத்திலிருந்து விழித்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் சிறுவர்கள் வாலிபர்கள் இரண்டு தாராரும் இஸ்லாத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய தீன் என்ன அவர்களுடைய மார்க்கப்பற்று எந்தளவு முக்கியம் அவர்கள் எதிர்கால சமூக தூண்கள் அவர்கள் எதிர்கால அவர்கள் எதிர்கால உளமாக்கள் அவர்கள் எதிர்கால ஆசான்கள் அவர்கள் எதிர்கால வியாபாரிகள் அவர்கள் எதிர்கால வழக்கறிஞர்கள் அவர்கள் எதிர்கால நீதிபதிகள் ஏன் அவர்கள்தான் எதிர்கால அரசியல்வாதிகள் எல்லா துறைகளுக்கும் அவர்களை தயாரிப்பது சமகால பெரியவர்களின் பொறுப்பு சமகால வயது முதிர்ந்தவர்களின் கடமைகளே நபியவர்கள் சிறுவர்கள் எப்படி அணுகினார்கள் எப்படி தயாரித்தார்கள் எப்படி கண்காணித்தார்கள் வாணிபர்களை எப்படி அணுகினார்கள் அவர்களுக்கு எப்படி பொறுப்புணர்ச்சியை ஒன்று என்ற சில விடயங்களை நேரம் இடம் கொடுப்பதற்கு இணங்க நான் உங்களுக்கு முன்னால் முன்வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன் கண்ணை மாணவர்களே சிறுவர்களில் இருந்து ஆரம்பிப்போம் சிறுவர்களோடு நபியுடைய அன்பு நபியுடைய தொழுகையோடு சம்பந்தப்படுகிறது இமாம் உலகத்திலே தலை சிறந்த இமாம் உலகத்தில் எந்தெந்த இமாம்கள் எந்தெந்த மத்திரில் எந்தெந்த மெஹராபில் நின்றார்களோ மிக உன்னதமான மெஹராப் மிக உன்னதமான இமாம் முகமது சல்லா அலி செல்லாம் அவர்கள் சொல்வார்கள் இமாமாக வருகின்ற பொழுது தொழுகையிலே நீண்ட நீண்ட சூறாக்களை ஆயத்துக்களை நீண்ட நீண்ட ருக்குகளை நீண்ட நான் செய்து சொல்ல வேண்டும் என்று இமாமாக வருகிறேன் பின்னால் பெண்களுடைய அணியில் பெண்களுடைய கேட்பேன் பொழுது என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன் என்னுடைய தொழுகையை நான் நீட்ட நினைத்தேன் சுருக்கிக் கொள்கிறேன் அல்லது தாய் இந்த குழந்தை ஏன் அழுகிறது என்ன வருத்தமோ ஏதேனும் கழித்ததோ பட்டியோ என்று பதறாமல் இருப்பதற்காக அவர் குழப்பத்துக்குள்ளாகாமல் இருப்பதற்காக என்னுடைய இமாஞ்சமாக கொஞ்சம் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்ற அளவுக்கு எந்த குழந்தை அழுது யாருடைய குழந்தை அழுது தன்னுடைய உறவினரா இல்லையா இல்லை ஒரு குழந்தை அழுகிறது என்னுடைய தொழுமையை நான் சுருக்கி கொள்ள தயார் ஒரு சிறு சிறு குழந்தையுடைய உணர்வை அந்த தாயுடைய உணர்வை மதித்தார்கள் இது போன்ற பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேர குழந்தைகள் ஹசன் ஹசைன் அல்லது இருவரில் ஒருவர் மின்களுக்கு முன்னால் ஓடிய அடிவளையாடுகிறார் நம்முடைய ஒரு பண்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் இரவு இருக்கிறது சில மசிதிகளிலே வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது நீர்தாங்குடனும்ாரர்களையும்து போன்றையும் தடியையும் கொடுத்து ஒரு குழு நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு தொழுகையும் கிடையாது அவர்களுக்கு சௌபாவும் கிடையாது அவர்களுக்கு கியாமுல்லை கிடையாது அவர்களுடைய வேலை இந்த எஸ்டிய பணி எனக்கு சிறுவர்களை அடித்து விரட்டுவதற்கு சிறுவர்கள் மின்பதற்கு முன்னால் பேர ஓடியாடி விளையாடுகிறது நதியவர்கள் பாத்திமா மகளை கோப்பிட்டு பாத்திமா என்ன இது பிள்ளையை சைஸ்தான் போன்ற உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதா எனக்கு கொத்துபா செய்ய முடியவில்லை விளையாடுகிறிட்டு கீழே இறங்கி அந்த பேர குழந்தையை தூக்கி மிம்பரிலே அமர வைத்து விட்டு கொத்துபாவை தொடர்ந்தார்கள் அதே நேரம் பிள்ளைக்கு மனசு நோகாமல் மூத்தவர்களுக்கு புத்திமலை சொல்வதற்காக குழந்தைகள் என்றாலே உலகத்தில் சோதனை என்ற ஆயத்தை ஓடி காட்டினார்கள் கண்ணியமானவர்களே ஒரு குழந்தையை விளையாடுகிறது அந்த குழந்தையை கண்டிக்கவில்லை அந்த குழந்தையை அகற்றவில்லை அந்த குழந்தையை விரட்டவில்லை அந்த குழந்தையை மின்பரதை உட்கார வைத்து விட்டு தொடர்ந்தார்கள் என்ற வரலாறு நமது நபி முகமது சல்லா அலிசல்ல பதிவாகி இருக்கிறது என்றால் அந்த மனத்தை உடைக்காத பண்பு அந்த பிள்ளையை அரவணைத்த முறை அந்த பிள்ளையுடைய உணர்வை விளங்கி செயல்பட்ட முறைதான் எதிர்காலத்தில் தலைவர்களில் ஒருவராக அந்த குழந்தை மாறியது மகள் சொர்க்க பெண்களின் தலைவி சேனக் குழந்தைகள் தலைவர்கள் எங்காவது ஒரு துவாவை யாருக்காவது காட்ட முடியுமா என்னுடைய மகளை சொர்க்க பெண்களுக்கு தலைவியாக்கு என்னுடைய பேர குழந்தைகளை சுவர்க்க வாலிபர்களுக்கு நபியுடைய துவாவால் அல்ல சுவர்கத்து பெண்களுக்கு தலைமை வகிப்பது நபியருடைய துவாவினால் அல்ல சுவர்கத்து வாலிபர்களுக்கு தலைவராகியது அங்கங்க நபர்களிடம் இருந்த தப்புவா அங்கங்க நபர்களிடம் இருந்து மாற்றப்பட்டு அந்தங்க நபர்கள் சம்பாதித்தது மகள் அவர்களுடைய சொலுது கொண்டிருக்கிறார்கள் விளையாடுகிறது பாட்டனுடைய அப்பாவுடைய முதுகிலும் மேலிலும் ஏறி குழந்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் ருக்கு போகும் பொழுது மெதுவாக வைக்கிறார்கள் மீண்டும் உட்காரும் பொழுது சுமந்து கொள்கிறார்கள் ஏறி விளையாடுகிறது உட்காரும் பொழுது எழும்பும் பொழுது மெதுவாக எடுத்து வைக்கிறார்கள் இப்படி இப்படி தொழுகிறார்கள் கண்ணியமானவர்களே நிகழ்வுனும் ரவி எல்லாம் ஒண்ணுமா இரண்டு பேரும் மேலே ஏறி நதியோட தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இமாமம் செய்யும் பொழுதுதான் என்ற ஒரு சாயல் நிகழ்வு விளங்குகிறது தொழுக முடித்த பிறகு சகாபாக்கள் கேட்டார்கள் மாற்றமாக சுஜூதை நீட்டினீர்கள் நீட்டுவார்கள் வளமைக்கு மாற்றமாக நீங்கள் சுஜூதை நீட்டினீர்கள் நாங்கள் நினைத்தோம் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டதோ ஏதேனும் ஒரு ஆசத்து வந்து விட்டதோ அல்லது உங்களுக்கு சுஜூதிலே வகி தெரியாது ஏன்மைக்கு மாற்றமாக ஏன் நேற்றினர்கள் சொன்னார்கள் என்னுடைய குழந்தைகள் தெரியுமா வாகனத்தில் ஏறி பிரயாணிப்பது என்னுடைய முதுகில் ஏறி ஒரு பிரயாணி வாகனத்தை ஓற்றுவது போன்று ஒகத்திலும்ாகன ஓட்டுனர் உட்கார்ந்து ஓட்டி விளையாடுவது போன்று என்னுடைய பேர குழந்தைகள் எனக்கு மேலே போன்று பிரயாணிப்பது போன்று செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய சேவையை முடித்து இறங்கும் வரை சுஜூதை நீந்திக் நம்முடைய சொந்த பிள்ளையோடு நம்முடைய இரத்தத்தோடு நம்முடைய குழந்தையோடு நாம் நடந்து கொள்கின்ற விதம் நாம் பேசுகின்ற வார்த்தை நம்முடைய முகசாலை நம்முடைய நடவடிக்கை என்னவென்று கண்ணியமானவர்களை ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த விவாதத்தில் கூட பிள்ளை விளையாடுவது ஒரு தொந்தரவு தான் பிள்ளை விளையாடுவது அது ஒரு என்ன தொழுகைக்கு ஒரு தடை தான் கண்ணியமானவர்களே நபியுடைய உள்ளக்கத்தில் மாற்றமில்லை பயபட்டியில் மாற்றம் இல்லை தொழுகையுடைய சிந்தனையில் மாற்றம் இல்லை ஆனால் பிள்ளையை கடிந்து கொள்ளவில்லை இப்படி வளர்த்தவில்லைதான் வயது போக போக அணுகுமுறை அழகாக இருந்தது எதிர்காலத்தில் கண்ணியமானவர்களே தலை சிறந்தவர்களாக சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர்களாக மாறுவதற்கு சிறு புராயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டார்கள் இன்னொரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது உறவினர் அல்ல உறவினர் குழந்தைகளை கொண்டு வந்து நபியுடைய அமர வைத்த பொழுது அந்த குழந்தை கழித்தது இப்பொழுது நம்முடைய குழந்தை வீட்டில் ஒரு டீ கப்பை உடைத்து விட்டது ஒரு பிளேட்டை உடைத்து விட்டது ஒரு பொருளை உடைத்து விட்டது வீட்டில் ஏதாவது சுவரிலே கலர் பென்சிலை எடுத்து எழுதிவிட்டது கல்யாண வீட்டுக்கு செல்வதற்காக வேண்டி குச்சாடை அணிந்து போக தயாராகும் பொழுது மடியிலே பிள்ளை சிறுநீர் கழித்து விட்டது என்ன நடந்தது என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் நம்முடைய குழந்தை நம்முடைய இலக்கம் நடிகர்களுடைய மடியிலே சிறுநீர் கழித்த குழந்தை யாரோருடைய குழந்தை உறவினரும் அல்ல என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய குரான் வசனங்களில் சூறாக்களில் ஒன்றுதான் போற்றிக் கொண்டிருப்பவரே எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் தாவத்து கொடுங்கள் பிரச்சாரம் புரியுங்கள் அல்லாதான் பெரியவன் என்று உரத்து சொல்லுங்கள் உங்களுடைய ஆடைதும் அல்லாஹ் எனக்கு சொல்கிறான் உங்களுடைய பிள்ளையை மழக்களம் கழித்து விட்டு கொண்டு வர தெரியாதா சுத்தம் செய்து விட்டு கொண்டு வர தெரியாதா இவ்வளவு பரிசுத்தமான நதியுடைய உடம்பில் மேனியிலே ஆடையிலே சிறுநீர் கழிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய கொண்டு வந்திருக்கிறீர்களே என்ற ஒரு வார்த்தை கிடைக்கும் சிறு குழந்தையுடைய சிறுநீர் எப்படி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற மார்க்க சட்டத்தை படித்துக் கொடுக்கிறார்கள் இப்படித்தான் சிறுவர்கள் அடைகிறார்கள் இது அன்பு இது சிறுவருடைய உணர்வை மதித்தது இது சிறுவர்களுடைய அந்த அந்த சுபாவத்தில் நபியுடைய அந்த சுபாவம் ஒன்றுபட்டது உமரபு நபி சொலமா அபு சொலமைய மகன் அது இன்னொரு கருத்து அம்ருபனு சலிமா அல்ல அம்பருமா சின்ன குழந்தை நபியோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறது கண்ணியமான சாப்பாட்டிலே சகனிலே நபியோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறது பிள்ளை அங்கும் இங்கும் சுற்றி சுத்தி சாப்பிடுகிறது கை அங்கு போடுகிறது இங்கு போடுகிறது சகனிலே சுழலுகிறது கை நாமும் நம்முடைய பிள்ளையை சகனிலே உட்கார வை திருக்கிறோம் வைப்பது சுரைவு சகைகளிலே ஆ நீங்க வைத்துப் போடுங்கள் பிள்ளையை மனைவியில அல்லது யாராவது பிள்ளை நான் சாப்பிடுங்கிற வைத்துக் கொள்ளுங்கள் சகனை கிடையாது ஏ பிள்ளைக்கு சகனை சாப்பிட தெரியாது என்று நாமே முடிவு நிரோதிக்க விடுவோம் நபியவர்கள் சிறுவர்களுடைய சகனில் உட்கார்ந்தார்கள் நபியவர்களுடைய சகனில் சிறு குழந்தைகளும் உட்கார்ந்தார்கள் பெரியவர்கள் மாந்திரம் நபியாரவில்லை சாதாரண குழந்தைகள் நபியுடைய சகனில் அங்கும் என்று சாப்பிட்ட பிள்ளையை சொல்ல வேண்டும் நான் சொல்வது கொடு தனிய ஒரு பிளேட்ல கொடுங்க ஒரு ஒரு சனி பாத்திரத்தின் போட்டுக் கொடுங்கள் சபையில் உட்கார வைக்க வேண்டும் சபை விளக்கம் இப்படி வளர்த்துத்தான் எத்தனையோ பிள்ளைகள் என்று ஜெயிலில் இப்படி கடிந்து ஒரு ஒரு படுக ஒரு பிள்ளைகளை வளர்த்து பத்துவா செய்துதான் எத்தனையோ பிள்ளைகள் என்று சைக்கோ எத்தனையோ பிள்ளைகள் என்று கொடுகாரர்களாக எத்தனையோ பிள்ளைகள் என்று குடிகாரர்களாக எத்தனையோ பிள்ளைகள் என்று ரவுடிகளாக மாறுவதற்கு பெற்றோருடைய பெரும் பங்குண்டு பெரும்பங்கு பெரும் இன்னும் ஒரு படி முன்னேறி அந்த பிள்ளையை மன நோயாளிகளுடைய வைத்திய காலைக்கு சென்று பார்த்து வருகிறோம் நதியை யாகுலா ராஜா செல்லமே அன்பு மகனே செல்லமாக கூப்பிடுகின்ற வார்த்தை தான் யாகுலா யார் ஒரு பிள்ளை தேவை கூட சொல்லாமல் யாகுலாம் ராஜா அந்த குழந்தை டிஸ்கி சொல்லவில்லை சொல்லவில்லை என்ற நபு சொல்ல தெரியாதா அது வல்ல முறை புதுவையில் கையாண்டு அட்வைஸ்களை தொடர்பு அல்லாவின் அலையுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கம் அலையுங்கள் என்ற நதி அலபாவத்தை செய்கிறார்கள் சொல்லுங்கள் இரண்டு கையையும் பார்ப்பது அது இடது கையா சாப்பிட்டது இரண்டு கையை உங்களுடைய வடது கையால் சாப்பிடுங்கள் பகுதியில் எடுத்து சாப்பிடுங்கள் நான் ஒரு கிதாபில் இந்த நிகழ்வுடைய முடிவை பார்த்தேன் அந்த சகாபி பெரியாளாகி வாலிபரா பெரிய வயதை அடைந்து சொல்கிறார் அன்பு நபி சொல்லலே செல்லம் அன்று எனக்கு ஒழு சொல்லி மனதில் பதிந்தது அந்த புத்திமதியின் படிதால் அந்த முறைப்படிதான் அன்று முதல் இன்று வரைக்கும் நான் சாப்பிட்டு வருகிறேன் அழகிய நடைமுறை அன்பான புத்திமதி அரவணைப்பு அந்த பிள்ளையை எதிர்காலம் வரை நல்ல ஒரு பிள்ளையாக மாற்றி நபியவர்கள் சிறு வயதில் படித்து கொடுத்து அந்த புத்திமதிப்படிதான் என்று வாழ்கிறேன் என்று சொல்ல வைக்கிறது என்றால் நபியுடைய சிறுவர்கள் இப்படித்தான் நபியவர்கள் பராமரித்தார்கள் இன்னும் ஒரு சிறுவர் அனசனுடைய சகோதரர் அபு சலம் அவையுடைய மகன் அனது சகோதரர் அபு ஒமை அவருக்கு ஒரு பறவை ஒரு பறவை அவருடைய கையில் இருக்கும் அவர் விளையாடி கொண்டிருப்பார் பறவையோடு விளையாடி கொஞ்ச கொண்டிருப்பார் அவருக்கு பறவை விருப்பம் ஒரு அந்த பறவை சத்து விடுகிறது சத்து விட்டது அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளையை காணும் பொழுது எல்லாம் ஏ அபா உமை நுகை நொகை வந்து பறவை உங்களுடைய அந்த குருவி பறவைக்கு என்ன நடந்தது ஒரு சிறுவனுடைய சந்தோஷப்படுத்துவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு சுத்தம் விசாரித்தார்கள் அவருடைய கவலையில் பங்கு கொண்டார்கள் சொன்ன உங்களுடைய உங்களுடைய பறவை தென்னடந்தது உங்களுடைய குருவி சென்றடைந்தது அல்லது இன்னொரு உங்களுடைய கிளி சென்னை நடந்தது அந்த பிள்ளை சொல்லும் அது செத்துவிட்டது யாரும் சோழமா அப்படி சிறுவர்களோடு அழகாக அணிந்து கொண்டார்கள் வரும் பொழுது நபியர்கள் எப்படி செல்லமாக விளையாடினார்கள் என்றால் யாரோ பிள்ளை நபியர்கள் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை வரும் ஐந்து வயது வாயிலே தண்ணீரை எடுத்து நபியவர்கள் அவருடைய முகத்தின் அப்படியே திரைப்பட உமிழ்நிலை அனைத்து விடயங்களும் சகாபாக்கள் கண்ணியமாக மறுத்தார்கள் முகத்திலே கடறி கொள்வார்கள் அந்த சிறு குழந்தை கண்ணியமானவர்களே அந்த அந்த தண்ணி சொட்டு முகத்தில் படுகிறது அந்த நிகழ்வு மாத்திரந்தான் அவருக்கு நபியவர்களோடு நடந்த அறிவிக்கும் பொழுது கலையுடைய அடிப்படை அறிவில் இமாம்கள் விளக்கப்படுத்துகின்ற பொழுது பெரியவர்கள் வயதில் குறைந்தவருடன் ஹஜீஸ் படித்ததைக்கு சான்றாக இதை முன்வைக்கும் அளவு அந்த நிகழ்வு அவருக்கு ஒரு சான்றாக அமைகிறது என்றால் விளையாட்டுத்தனமாக நபியர்கள் அந்த உண்மகாலின் அவர்கள் வயோதிபராகி வயது சென்று காலத்தை அடைந்தும் நபியவர்களுடைய தோளுடையவர்களாகவே வயோதிபத்திலும் அவர்கள் காட்சி அளித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது சிறுவர்களோடு பிளந்து கொண்டார்கள் கண்ணியமானவர்களே இறுதியாக சிறுவர்களுடைய விடயத்தில் ஒரு நிகழ்வை சொல்லி வாலிபர்களுடைய நினைக்கிறேன் சிறுவர்களுடைய அன்பு சிறுவர்களுடைய பராமரிப்பு அன்பு தீனுடைய எல்லைக்குள்ளே இருப்பதுதான் உண்மையான அன்பு என்பதை நபியவர்கள் செயல் மூலமும் செய்து காட்டினார்கள் நபியவர்களுடைய சொல் மூலமும் அதை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தந்தை பிள்ளைக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பில்தமான அன்பளிப்புட சிறந்த ஒரு அன்பளிப்பை ஒருபோதும் கொடுக்க முடியாது நல்லொழுக்கம் கொடுத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளும் கொடுத்தார்கள் வேற பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள் சமூகத்தில் உள்ள சிறுவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் அதைத்தான் முன்னாள் அதில் ஒரு நிகழ்வுதான் ஈசம்பளம் என்னுடைய பிள்ளைகளுடைய உணவு ஆதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதில் நவியர்கள் எப்படி கவனம் செலுத்தினார்கள் எப்படிப்பட்ட வீட்டில் வளர்ந்த பிள்ளை பாத்தி மழையினுடைய நிகழ்வு வருகிறது பற்றியால் முகம் மஞ்சளிக்கப்படும் வயிறும் முதுகும் ஒட்டி இருக்கும் எல்லாம் அடையாளம் நெருங்கிய ஒரு நண்பருடைய வீட்டில் விருந்து பசாரத்தில் இருந்த நதி அவர்கள் அந்த வீட்டு விருந்தாலும் விருந்து போட்டவருடைய அனுமதிப்படி கேட்டு என்னை மனோடைய கொஞ்சம் கரையையும் சேர்த்து ஒருவரிடம் அனுப்புகிறார்கள் இது என்னுடைய மகள் பாஸ்திமாவுக்கு கொடுத்து வாருங்கள் என்னுடைய மகள் மூன்று நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார் இப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளை கண்ணை அந்த பசியான வீடு அந்த அந்த பட்டினியிலே வாழ்ந்த வீடு அந்த வீட்டில் தான் இந்த பேர குழந்தை சதற்காவுடைய ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்து மெழுகின்ற ஒரு ஈட்டம்பளம் நம்முடைய ஒரு ஒரு டோபி நம்முடைய விலையில் ஒரு இரண்டு ரூபாய் மூன்று ஒரு இனிப்பு பதார்த்தம் நபியுடைய குடும்பத்துக்கு ஹராம் பிள்ளையை கொண்டு வருகிறது ஒரு இரண்டு பிள்ளை கொண்டு வருவது பக்கத்து சீட்டில் இருக்கின்ற பிள்ளை பென்சில் பிள்ளை கொண்டு வருகிறது வகுப்பு நண்பருடைய ஒரு பொருளை பரவாயில்லை ஐந்து ரூபாயில் ஆரம்பித்து ஐம்பது ரூபாய்க்கு சென்று ஐநூறு ரூபாய்க்கு சென்று ஐயாயிரம் ஐந்து லட்சம் ஐந்து கோடி என்று சட்டம் கட்டமாக அந்த திருத்த சிறுபாயத்திலே விளையாட்டு தரமாக செய்திருக்கலாம் வாலிப பருவத்திலே திருக்கென்ற பெயரில் பெரியாரி வாழ்க்கைய திறத்துக்காக சிறவழிக்கின்ற ஒருவராக மாறுவதற்கு அந்த இடத்தில் நாம் விட்ட அந்த காரணமாக அமையலாம் ஒரு ஈட்டம்பளம் சாப்பிட வைத்துவிட்டு ஒரு கிலோ ஈட்டம்பளத்தை வாங்கி அந்த வேகளை போடலாம் பரவாயில்லை சாப்பிடும் மகனே நான் அதற்கு பதிலாக போடுவேன் அதற்கு பதிலாக பணத்தை போடுவேன் அதற்கு பதிலாக ஒரு மூட்டை ஈட்டம்பளத்தை நான் சதற்காக ஒரு சேர்ப்பேன் என்றேன் சாப்பிட விடாமல் வாழ்ந்த வளர்ந்தேன் இதை வெளியை வலுத்து விடுங்கள் இதை வெளியிலே கட்டி விடுங்கள் இது நமக்கு உகந்த நல்ல சதக்காடு ஈட்டம்பழம் நமக்கு பொருந்தவில்லை என்று அந்த மெண்டு கொண்டிருந்த ஈட்டம்பழத்தை கூட வெளியிலே எடுத்து வீசினார்கள் என்றால் சிறுவர்களை கட்டுப்பாடாக வளர்த்தார்கள் குடும்பம் நம்முடைய ஒரு கணவன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளை தவறு செய்வதற்கு நம்முடைய வீட்டில் ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் வீட்டில் பார்க்கின்ற காட்சிகள் வீட்டில் பேசுகின்ற பேச்சுக்கள் வீட்டில் நாம் பாவிக்கின்ற பொருட்கள் வீட்டிலே தாய் தந்தை சகோதரர்கள் பாவிக்கின்ற கருவிகள் கெட்டு போவதற்கு காரணம் என்றால் என்ன பயன் பண்ணி என்ன பிரசங்கம் செய்து என்ன புத்திமதி சொல்லி எந்த மதரசாவுக்கு அனுப்பி பிள்ளை திருந்தும் என்ற ஒரு வினா நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்க தகுதியாக இருக்கிறது கண்ணியமானவர்களே எனவே சூழலை வீட்டில் தான் அந்த கதைக்கா ஈட்டம் இருந்தது அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஈட்டம் கீழே விழுந்திருந்தது பிறக்கித்தான் சாப்பிடுகிறார் பிறக்கி சாப்பிடுகிறார் பையிலிருந்தெடுக்கவில்லை மூடையிலிருந்து எடுக்கவில்லை கண்ணியமானவர்களே அவ்வளவு கண்காணிப்பு அவ்வளவு கண்டிப்பு அவ்வளவு கட்டுப்பாடு ஆனால் மனசுடையாமல் உள்ளம் புண்படாமல் அவர்களை வளர்த்தார்கள் கண்ணியமான அந்த பிள்ளை தான் எதிர்காலத்தில் சளிப்பாக மாறியது அடுத்ததாக வாலிபர்கள் சிறு பிராயம் எப்படி அமையுமோ வாலிபம் அப்படி அமையும் வாலிபம் எப்படி அமையுமோ அது வயோதிசத்திலும் அதுதான் பண்பு வாலிபர்கள் விஸ்லாத்தின் மிக முக்கியமான இடத்தை உரியவர்கள் ஏழு கூட்டத்தாருக்கு அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்கும் என்று சொன்ன பட்டியலிலே நபியவர்கள் இமாமுன் ஆதில் நேர்மையான ஒரு தலைவர் நீதியான ஒரு தலைவர் அடுத்ததாக சொன்னது வழிபில்லாவுக்கு ஒரு அடிமையாக வாழ்ந்த வாலிபர் எப்படி புகழ்ந்து பேசினார்கள் வாலிபர்கள் மூலம் எனக்கு மிகவும் மிக அதிகமாக எனக்கு சப்போர்ட் கிடைத்திருக்கிறது ஹெல்ப் கிடைத்திருக்கிறது வாலிபர்கள் எனக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்தார்கள் இன்று நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன அவர்களை யார் ஒதுக்கியது அவர்களை யார் அவமதித்தது அவர்களை யார் அப்படி சமூகத்தை விட்டு தூரமாக்கியது என்று ஒரு வினாவை தொடுத்தால் நமக்குள் அவர்கள் இருப்போம் கண்ணியமானவர்களே மிக படிப்பனிடம் ஒரு நிகழ்வுதான் நான் சொல்கின்ற நிகழ்வு நிதானமாக கவனியுங்கள் அதிகமான விடயங்கள் தகவல்கள் இருந்தாலும் எனக்கு நேரம் கொடுக்காது நான் சொல்கின்ற நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்த வாத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் அந்த வாலிபருடையிலே சுபாவத்திலே சிந்தித்து பாருங்கள் வருகிறார் வாலிபர் எந்த இடத்துக்கு அல்லாவுடைய மாளிகை முதலாவது முதலாளருடைய இரண்டாவது மூன்றாவது மெஹரா மெஹரா பக்கத்தில் நான்காவது பக்கத்தில் பத்து பக்கத்தில் மெம்பருக்கு பக்கத்தில் இன்னும் ஒன்று நபியவர்கள் தன்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியை சுவர்க்கத்து பூங்கா என்றார்களே அந்த சுவர்க்க பூங்காவுக்குள் பயிர்காப்பாடு சொல்கிறோம் பாவி மெஹராப் இப்பொழுது அந்த மெஹராபுக்கு தொழுக்கி தொழிலிருக்கின்ற இடம் மாற்றப்பட்டிருக்கிறது கண்ணி மழை ரவுதூ சொருக்க பூங்கா என்று வரணித்த இடத்தில் யாரிடம் கொரான் இறங்கிய நதியிடம் ங்கியதோ அந்த நபியிடம் வந்தவர் வாலிபர் எந்த சபை எந்த சபை எங்க சபைக்கு மணக்குமாறு இறங்குகிறார்களோ எந்த சபைக்கு சக்கீலத்திறங்குகிறதோ எந்த சபை தோ எந்த முடிந்தவுடன் பாவங்களாக மாற்றப்பட்ட நிலைமையிலும் செல்லுங்கள் என்று மரக்கூடிய யாரால் கிடைக்கிறதோ அந்த கேள்வி என்று நம்முடைய ஒரு சமூகத்தில் ஒரு வாலிபர் நம்முடைய பிள்ளை பாடம் அந்த என்ன சொல்ல வேண்டும் இவனை விரட்டுங்கள் இவனை ஒதுக்குங்கள் இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க வேண்டாம் இவனை ஊரை விட்டு ஒதுக்கி என்று ஜும்மாவுக்கு பின்னால் கடிதம் எழுதி வாசிக்கவில்லை பேஸ்புக் இருந்திருந்தால் அதில் போடவில்லை வாட்ஸ்அப்பில் போடவில்லை அவரை பற்றி ஆடியோ பேசவில்லை அவரை பற்றி வீடியோ கிரியேட் அவரை சந்திப்பதில் தொலைந்து தூரமாகிப்போ நபியர்கள் சொன்ன வார்த்தைகள் தெரியுமா தினாவுக்கு அனுமதி கேட்ட அளிக்கப்பட வேண்டிய குற்றம் கன்னிமாளலை ஒரு வருடம் செய்தால் சான்றோடு நிரூபிக்கப்பட்டால் ஒரு வருடம் நாடு கழுத்தப்பட வேண்டிய குற்றத்துக்கு அனுமதி கேட்ட வாலிபரை ஒதுக்க வேண்டும் அடிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவித போக்கிலே சென்றால் நம்முடைய கடினப்போக்கில் சென்றால் நம்முடைய சர்வாதிகாரத்திலே திறத்துவதாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் ஒரு சிக்னல் ஒரு சைக்கிளை போதும் கழுத்து வேறாக உடம்பு வேறாக தலைவேராக இருக்கும் தெரியுமா என்கிறோம் என்கிறோம் போ என்கிறோம் தொலைஞ்சு போ நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ இன்னைக்கு வீட்டுக்கு வராது எங்காவது போ இரவை தங்கு எங்காவது வீட்டு சாப்பாடு உனக்கு என்று பணம் இல்லை உனக்கு என்று அது இல்லை இது இல்லை நீ உருப்படமாட்டாய் நீ நாசமா போவாய் நீ என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இழுத்தெழுத்து சாகுவாய் நீ எனக்கு முன்னால் முட்டி சாகுவாய் நம்முடைய பதுவாக்க நான் செய்கின்ற பதுவாக்களை சொல்லி காட்டுகிறேன் நம்முடைய இரக்கத்துக்கு நம்முடைய பிள்ளைக்கு நம்முடைய தாய்மார்கள் ஒன்பதரை மாதம் பத்துவா எத்தனையோ பதுவாவுடைய வார்த்தைகள் பாடம் எந்த நிமிடமும் படிக்காது எந்த பேரடமும் படிக்காது எந்த குரானிலும் எந்த ஹதீசிலும் வராத எத்தனையோ கேவலமான பதுவாவுடைய வார்த்தைகள் பாடம் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற பாடமா எந்த சூறாவில் உரைகிறது தெரியுமா கருத்து தெரியுமா யாரா எங்களுடைய மனைவிமார் மூலம் எங்களுடைய பரம்பரை பிள்ளை குட்டிகள் மூலம் சந்ததியினர் மூலம் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக என்ற துவாடின் எங்களை தலைவர்களாக முன்னோடிகளாக ஆக்குவாயாக என்ற துவா பாடமா என்று இன்னொரு துவா இருக்கிறது பாடமா பதுவா காதல் கேட்க முடியாத கேவலமான பதுவாக்கள் பாட நான் இடையிலே இழைக்கிறேன் பொருத்தம் என்பதனால் கண்ணியமானவர்களே சில பத்வாக்குடைய வார்த்தை அது உண்மைகளை மனதால் ஏற்றுக்கொண்டால் பெற்றவர்களுக்கு பெற்றிருக்கவில்லை தங்கை சொன்னால் நானும் உன்னுடைய தாயும் உன்னை ஹயாலாக பெற்றவில்லை இந்த கருத்தை கொடுக்கின்ற வார்த்தை கூட நம்முடைய வாயால் வருகிறது என்றால் நம்முடைய பிள்ளை எங்கே முன்னேறும் எ நல்ல பிள்ளையாக வரும் இந்த கட்டத்தில் பதிவா செய்ய வேண்டும் ஒதுக்க வேண்டும் இன்னும் கட்ட வா நெஞ்சிலை கையை வைத்தார்கள் கேட்டருடைய தாயோடு சாத்தியோடு மாமியோடு சகோதரியோடு பிள்ளையோடு மகரமான பெண்களை எல்லாம் சொல்லி காட்டி கேட்டார்கள் இவர்களோடு விபச்சாரம் யாராவது கையடி விடுவாயா விடவார் கௌசலை செய்தார்கள் வெள்ளார்கள் உலகத்தில் நம்பர் ஒன் கவுன்சிலர் அவரை அவரின் ஊடாக அந்த தவறை உணர வைத்தார்கள் பதினா நம்முடைய பிள்ளை செய்கின்ற தவறை கனிமையிலே ஒரு சலாத்து நிமித்தம் இரண்டரை காட்டுக்களை தொழுது கண்ணீர் வடித்து அழிந்த துவா சேர்த்த எத்தனை நாள் இருக்கும் நமக்கு தனிமையிலே அல்லாவிடம் அம்மா மக்தி என்னங்களை தாண்டி என்னுடைய என்னிடம் அனுமதி கேட்டார் ஜெனாவுக்கு அந்த பாவம் பகு அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த உள்ளத்திலே கொஞ்சம் மூத்த இருக்கிறது அது கிடைக்கிறது அதனால் என்னிடம் வந்து கேட்கிறார் யாழ் தான் சுத்தப்படுத்தும் உள்ளத்தை சந்திக்கும் வரை நபியோர்களை சந்தித்து துவாவோடும் அழகான புத்திமதியோடும் சென்ற பிறகு அந்த வாலிபருக்கு வெறுப்பான ஒரு பாவம் கிடையாது இதுதான் வாலிபர்கள் வாலிபர்கள் இருந்திருந்த வேண்டும் விடுமுறை காலம் இறுதி அவர் இரண்டு மூன்று நிமிடங்கள் அதை விட எழுத்ததை உடிக்கிறேன் விடுமுறை காலம் பரிசை எழுதி கொண்டிருக்கிறோம் சிலர் விடுமுறையில் இருக்கிறோம் நம்மை அபிஸ்து விட்டார்கள் நாம் நினைத்ததை செய்வோம் நினைத்த இடத்துக்கு சுற்றுலா செல்வோம் நினைத்த பாவத்தை செய்வோம் பெற்றோரும் இருக்கலாம் அது கடலோரமாக இருக்கலாம் ஏனது கடல் நடுவில் இருக்கின்ற சீவாக இருக்கலாம் அது ஏசி ரூமாக இருக்கலாம் அது நாலாபுரமும் அடைக்கப்பட்ட அறையாக இருக்கலாம் கண்ணியமானவர்களே அல்லா ஒருவன் பார்த்துக் அல்லாவுக்கு இருள்மம் அல்லாவுக்கு எதுவும் என்பதை சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலம் வர வேண்டுமா இஸ்லாத்தின் பாருங்கள் அலிகளில் பாருங்கள் பாருங்கள் அப்துல் அப்பாஸ் பாருங்கள் அப்துல்பாய் உமரணியில் பாருங்கள் தேர்ச்சி பெற்றார்கள் சிறப்பு சிறப்பு அந்தஸ்துகளை அடைந்தார்கள் என்றார் சிறுபிராயத்தையும் வாலிபத்தையும் கட்டுப்படுத்தினார்கள் கண்ணியமானவர்களே எனவே நம்முடைய சிறுபிராயமும் வாலிபமும் மிக முக்கியமான பகுதி நம்முடைய சிறுவர்களையும் வாலிபர்களையும் கண்காணிப்பது பராமரிப்பது அரவணைப்பது அவர்களுக்காக அதிகம் துவா செய்வது நம்முடைய கடமை என்ற சிந்தனையை உங்களுடைய மனதில் பதித்து ஆக்கி வைப்பானாக பாவங்களை மனுசரலையாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுசர்களையாக ஒட்டார் அவருடைய பாவங்களை மனுசர்களையாக போதா முஸ்லீங்கள் ஊமியங்கள் பாவங்களை மனுசரவையாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அகலாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை நமக்கு நாகரிகமாக காட்டுவாயாக அழகாக காட்டுவாயாக நம்ம சிறுவர்களினை பராமரிப்பாயாக அழகிய முறையில் அவர்களுக்கு இனி சம்பிய தொடங்குவாயாக நம்மை அதற்கு காரண கத்தாக்கள் ஆகுவாயாக நமது வாழ்க்கையை தீனோடு சம்பந்தப்படுத்துவாயாக மார்க்கப்பட்டு மார்க்கப்பட்டையு உருவாக்குவாயாக கடந்த கால முன்னோர்களான விருப்பத்துக்குரிய வாலிபர்கள் போன்று நம்முடைய சமூகத்தினை மாற்றியமைப்பாயாக எதிர்கால நமது ஊருக்கு சிறந்த ஒரு முன்னோடிகளை அவர்களை மாற்றுவாயாக எல்லா துறைகளிலும் சிறந்து வழங்கக்கூடிய எல்லா விளங்கக்கூடிய மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அவர்களை மாற்றுவாயாக ஈ மாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவாயாக